அழைத்து சென்றார் என்னிடம் இருந்த அடிமையை இந்த மகனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன் என்று கூறினார் உடனே நபிசல்லாகும் அலிவசல்லம் அவர்கள் இதேபோல் உம் மகன்கள் அனைவருக்கும் அன்பளிப்பு செய்தீரா என்று கேட்டார்கள் அதற்கு இல்லை என என் தந்தை கூறினார் உன் அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொள்வீராக என்று நபி சொல்லாஹும் அனிவசம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உன் குழந்தைகள் அனைவருக்கும் இதே போல் செய்துள்ளீரா என்று அலிவசம் அவர்கள் கேட்டார்கள் இல்லை என்று கூறினார் அல்லாஹுவை பயப்படுங்கள் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீதமாக இருங்கள் என்று நபி சொல்லாஹும் அனிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் தந்தை அந்த அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு குழந்தைகள் ஆம் என என் தந்தை கூறினார் அதற்கு அவர்கள் அனைவருக்கும் இதே போல் அன்பளிப்பு செய்தீரா என்று நபி சொல்லாகும் அழிச்சல்ல அவர்கள் கேட்டார்கள் இல்லை என்றார் என் தந்தை அதற்கு இதில் என்னை நீர் சாட்சியாக்கா நிச்சயமாக நான் வரம்பு மீறுதலில் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று நபி சொல்லு அலை கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அணிதத்திற்கு என்னை நீர் சாட்சியாக்க வேண்டாம் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறுள்ளது என்னை தவிர வேறு யாரையாவது இதில் சாட்சியாக்குவீராய் என்று கூறிய பின்னர் உம்மிடம் நல்லவிதமாக விதமாக நடப்பதில் உமது பிள்ளைகள் சமமாக இருப்பது உமக்கு திருப்தி அளிக்கிறதா என்று கேட்டார்கள் ஆம் என்றார் என் தந்தை அப்படியானால் இந்த மாதிரி ஒருவருக்கு மட்டும் அன்பளிப்பு தர என்று கூறினார்கள் இரண்டு ஐந்து எட்டு ஆறு இரண்டு ஐந்து எட்டு ஏழு இரண்டு பூஜ்ஜியம்